प्रपन्न पारिजाताय कृष्णाय दुहे ம் பிரபித்தய தோற்றவேத்தைக்கணையமுதிரா கிருஷ்ணா நம மச்சித்தீ மசத்தியசீ அேங்கோஷியனர் கீதா சாஸ்திரத்தை பூர்த்தி பண்ண தொடங்கியிருக்கிறார் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்னார் வாழ்க்கையோட குறிக்கோளை தெளிவாக மனசில் வைத்து கொண்டு அதாவது எப்பொழுதும் அமைதியாக ஆனந்தமாக எந்த சூழ்நிலையிலும் இருப்பதுதான் வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோள் அதற்குத்தான் மோக்ம் என்று பெயர் ஜீவன் என்ற பெயர் அதற்காக நீ அந்த குறிக்கோளோடு அதற்கு தேவையான ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை பெறுவதற்காக இறைவனை ஈஸ்வரனை சார்ந்திருந்து எல்லா கர்மங்களையும் சமர்ப்பணம் பண்ணி எப்பொழுதும் ஞானத்தை பெறுவதற்கான முயற்சியிலேயே இருக்க வேண்டும் என்று சொன்ன பகவான் என்னிடத்திலேயே சித்தத்தை வைத்தால் கடைசி ஸ்லோகத்தில் சொன்னார் மச்சித்த சததம் பவான் சொன்னார் மச்சித்தஹா மச்சித்தகான்னு சொன்னால் என்னுடைய என்னை பற்றிய அதாவது ஈஸ்வர தத்துவத்தை நன்றாக உணர்ந்து ஈஸ்வரன் சமூக ரூபமாக இருக்கார் எப்போவுமே நம்ம சமூகத்துக்கு நல்லது பண்ணணுங்கிற அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கணும் சமூகம் நம்ம ஏற்றுக்கொள்கிறதாங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது சமூகத்துக்கு என்று செய்கிறது பகவானுக்கு செய்கிறது ஆகவே எப்பொழுதும் சமூகஸ்வரூபமாக இருக்கிற ஈஸ்வரனை சிந்தனை பண்ணி கர்மாவை பண்ணணும் அதனால் என்னாகும்னா பகவான் அப்படி பண்ணக்கூடிய கர்மத்துக்கு பலனாக அனுகிரகம் பண்ணுவார் மத் பிரசாதாத்து சர்வதுர்காணி தரிஷ்யசி அப்போது நாம் பண்ணக்கூடிய அந்த கர்மாவினால் ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு பண்ணக்கூடிய சுதர்ம அனுஷ்டானத்தினால் ஈஸ்வரன் அந்த ஸ்வதர்ம அனுஷ்டானத்துக்கு பலனை கொடுப்பார் எல்லா கஷ்டங்களையும் ஜெயிச்சுள்ளலாம் அதாவது மீண்டும் மீண்டும் சம்சாரத்தில் உழல்றதுக்கு காரணமான அதான் சர்வதுர்கானின்னு சொன்னால் சம்சாரத்துக்கு காரணமான கர்மாக்களையெல்லாம் கடந்துவிடலாம் அவற்றையெல்லாம் கடந்து நீ மோக்ஷத்தை அடையலாம்னு அர்த்தம் சர்வதுர்காணி தரிஷ்யசின்னு சொன்னால் உனக்கு சித்தத்தில் இருக்கிற அசுத்தியெல்லாம் போயிடும் அஜ்ஞானமெல்லாம் போயிடும் மோட்சத்தை அடைந்து விடுவாய் அப்படின்னு சொன்னார் ரெண்டாவது வரியில் என்ன சொல்கிறார் அதச்சேத் ஒரு வேளை அர்ஜுனனுடைய ஸ்ரத்தையெல்லாம் பகவானுக்கு நன்றாக தெரியும் சில பேர் நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்குறது இல்லைங்கிறது உலகத்தில் இல்லையா அந்த அர்த்தத்தில் பகவான் கொஞ்சம் ஒரு தாயோட கண்டிப்பு உணர்வோடு சொல்கிறார் ஒருவேளை அகங்காராத்துவம் நஸ்ரோஷி இல்லை என்னால் இதை வந்து நானே எனக்கு இதில் தெரியும் நீ சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு நினைச்சாயே ஆனால் அப்படி அர்ஜுனன் நினைக்க போகிறதில்லை இது வேதவியாசர் நம்ம எல்லாரையும் மனசில் வச்சுன்னு சொல்கிறார் பகவானுடைய உபதேசத்தை யார் கேட்கலையோ அவர்கள் வாழ்க்கை எப்படி ஆகுங்கிறது சொல்கிறார் வாழ்க்கையின் குறிக்கோளாகிய மோட்சத்தை அடையாமல் முழுமையான அமைதி அடையாமல் அவர்கள் வாழ்க்கையை வீணாக்கியவர்களாக ஆகிவிடுவார்கள் அகங்காரத்தினால் எனக்கெல்லாம் தெரியும்னு நினச்சி இதெல்லாம் கேட்கலேன்னு சொன்னால் வினங்கியசி வேதம் சொல்கிறது நகிப் பிரவேத சுகிருத பந்தாம் அதாவது எதீகும் ஸ்ருணோத்யலகும் ஸ்ருணோதி நான் சொல்கிற உபதேசத்தை நீ சரியாக வாங்கிக்கலேன்னு சொன்னால் உனக்கு நல்ல வழியே தெரியாமல் போயிடும்னு வேதத்தில் மந்திரம் இருக்கு அது மாதிரி ஒரு தாய் உள்ளத்தோட கண்டிப்புணர்வோடு சொல்கிறார் அம்மா சொல்லுவாள் இல்லையா நான் சொல்கிறத கேட்கலேன்னா அப்புறம் நீ வந்து எப்படி தான் உருப்பிட போறையோ அப்படின்லாம் சொல்லுவாள் அந்த கோணத்தில் சொல்கிறார் வினங்ஷின்னா அழிந்து போவாய்னு அர்த்தம் அழிந்து போவாயின்னா என்ன அர்த்தம் வாழ்க்கையில் அடைய வேண்டிய லட்சியத்தை அடையாமல் மோட்சத்தை அடையாமல் வாழ்க்கையை வீணாக்கினவனாக ஆயிடுவாய் வேதத்தோடய உபதேசம் பகவானுடைய உபதேசம் ரெண்டும் ஒன்று தான் அதை பகவானுடைய அந்த வேதோபதேசத்தை கேட்கலேன்னு சொன்னால் ஏற்கனவே சொன்னார் மூணாவது அத்தியாயத்தில் ஏத்வே தபியசூயந்தகா நானுதிஷ்டந்தி மேமதம் அப்படி சொல்லி முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் மூணாவது அத்தியாயத்தில் யார் என்னுடைய வார்த்தையை சரியாக கேட்கலையோ அவர்கள் வாழ்க்கை வீணாக போயிடும்னு சொல்லியிருக்கார் அதை இங்கே திரும்பவும் அர்ஜுனனை சொல் அர்ஜுனனுக்கு சொல்கிற மாதிரி எல்லாேருக்கும் சொல்கிறார் பகவான்னு புரிஞ்சுக்கணும் நம்ம அர்ஜுனன் நிமித்தி கிருத்தியை தானே ஆதிசங்கரை சொல்லியிருக்கார் உரையில் அஹ மச்சித்த சர்வதுர்கானி மத்பிரசாதா தரிஷ்யசி என்னிடத்தில சித்தத்தை வைத்து செய்யக்கூடிய கர்மங்களை ஒழுங்காக செஞ்சையானா உனக்கு சித்த சுத்தி ஞானமெல்லாம் கிடைக்கும் அது என்னுடைய அனுகிரகம் நீ பண்ண புண்ணிய கர்மாவனுடைய பலமாக அதை நான் கொடுப்பேன் அதனால் நீ சம்சாரத்தை கடந்து விடுவாய் ஒருவேளை நான் சொல்கிறத கேட்காம ஒருவேளைங்கிறதுலேருந்தே புரியணும் அர்ஜுனன் கேட்பான் ஒருவேளை கேட்கலைன்னா புருஷார்த்த நஷ்டம் ஏற்பட்டுடும் மனித முயற்சி வீணாக போயிடும் வாழ்க்கையில் உன் முயற்சியெல்லாம் பொண்ணுக்கும் பொருளுக்கும் போகத்துக்கும் போய் எது நீ உண்மையில முயற்சி எடுத்திருக்கணுமோ அதை எடுக்க முடியாம வாழ்க்கை போயிடும் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசிர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்